இந்த காக்கைக்கு ரொம்ப நாளாவே மனசுல ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்தது அன்னப்பறவை தண்ணீர் நீந்திட்டு இருக்கிறத பாக்குற இந்த காக்கை என்ன நினைக்கும்னா இந்த அன்னப்பறவைதான் எவ்வளோ அழகா இருக்கு அதனுடைய இறகுகள் எவ்வளவு பளிச்சுன்னு வெள்ளையா இருக்கு என்னுடைய இறகுகள் ஏன் இவ்வளவு கருப்பா இருக்கு நான் ஏன் இவ்வளோ அசிங்கமா இருக்க அப்படின்னு காக்கை நினைச்சிட்டு இப்படி நினைச்சிட்டு காக்கை அந்த அன்னப்பறவை கிட்டே கேட்டது நீ எப்படி இவ்வளவு அழகா இருக்க எப்படி இவ்வளவு வெள்ளையா இருக்க அப்படின்னு கேட்கவும் அன்னப்பறவையை சொல்லிச்சு நான் அழகா இருக்கேன்னு யாரு சொன்னது உனக்கு நீ கூடதான் அழகா இருக்க கருப்பா எவ்ளோ அழகா இருக்க உன்னுடைய இறகுகளை பார்த்தா எனக்கு அவ்வளோ பொறாமையா இருக்கு அப்படின்னு அன்னப்பறவைய சொல்லுச்சு இத கேட்ட காக்கை நினைச்சது இந்த அன்னப்பறவை சுத்த பைத்தியமா இருக்கு போல அப்படின்னு நினைச்சிட்டு இந்த காகையே தனக்குள்ள ஒரு முடிவுக்கு வந்தது இந்த அன்னப்பறவை எப்ப பார்த்தாலும் தண்ணியிலே இருக்கு ஒரு நாளில் பலமுறை குளிக்குது அதனாலதான் இந்த அன்னப்பறவை வந்து வெள்ளை நிறத்துல இருக்கு நாமளும் தினந்தோறும் இந்த தண்ணியில பலமுறை விழுந்து குளிச்சோம்னா நாமளும் வெள்ளை ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சது காக்கை எப்ப காக்கைக்கு இந்த மாதிரி தோண ஆரம்பிச்சதோ அதுல இருந்து இறை கூட தேடுறத மறந்துட்டு தன்னுடைய வெள்ளை ஆகிற முயற்சிய முழு செய்ய ஆரம்பிச்சது ஒரு நாளைக்கு பலமுறை தண்ணீர்ல விழுந்து குளிக்கிறதும் அதுக்கப்புறம் வெளியில வந்து வெயில குளிர் தாங்காம வெயில்ல வந்து உட்கார்ந்துக்கிறது மாந்தது காக்கை அந்த காக்கை வசித்த அதே மரத்துல கூடு கட்டி வசித்த மற்ற பறவைகளும் அன்ன பறவையும் ரொம்ப ஆர்வத்தோட இந்த காக்கைக்கு என்னதான் நடக்கும் அப்படின்னு பாத்துட்டு இருந்தாங்க காக்கை உணவு கூட தேடி போகாம தன்னுடைய வெள்ளையாகுற முயற்சியை மட்டுமே செஞ்சிட்டு இருந்தது தண்ணிக்குள்ள விழுந்து குளிக்கிறது திரும்ப வெயில உட்கார்றது தண்ணிக்குள்ள விழுந்து குளிக்கிறது திரும்ப வெயில்ல உட்காருது இப்படிமா போயிட்டு இருந்தது மூன்றாவது நாள் படுக்க போன காக்கையால மறுநாள் காலையில எழுந்துக்கவே முடியல அவ்வளவு ஜுரம் காய்ச்சல்னா காய்ச்சல் அப்படி ஒரு காய்ச்சல் மூன்று நாள சாப்பிட வேற இல்ல இதுல ஜரம் வந்து தூக்கி தூக்கி போட்டு காக்கை ரொம்பவே கஷ்டப்பட்டது இத பார்த்த மற்ற பறவைகள் சொன்னது உனக்கு இந்த வேலை தேவையா கடவுள் உனக்கு வந்து ஏதோ ஒரு காரணத்தோட தான் கருப்பு நிறத்தை கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிச்சுங்க அத ஆமோதிக்கிற மாதிரி அன்ன பறவைய சொல்லுச்சு ஆமா உண்மைதான் கடவுள் வந்து உனக்கு கருப்பு நிற இறங்க கொடுத்திருந்தாலும் உனக்கு தீராத சுதந்திரத்தை கொடுத்திருக்காரு நீ எங்க வேணாலும் போய் உட்காரலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் உன்ன யாரும் பிடிக்க மாட்டாங்க நான் கரைக்கு வந்தா அடுத்த நிமிஷமே மனுஷங்க வந்து என்ன பிடிச்சிட்டு போயிடுவாங்க அதனாலதான் நான் என் நேரமும் தண்ணியிலே இருக்கேன் என்னுடைய வெண்மையான இறகுகள் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால மனிதர்கள் என்னைய வேட்டையாடுறதுலேயே குறியா இருப்பாங்க ஆனா உனக்கு பாரு எவ்வளவு சுதந்திரம் இருக்கு நீ நினைச்ச நேரத்துல நினைச்ச இடத்துக்கு போயிட்டு வரலாம் உன்னை யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு அன்னப்பறவை சொல்லிச்சு இத கேட்ட காக்கை சொல்லிச்சு நீ சொல்றது சரிதான் இனிமேல் நான் இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு நாள் ஓய்வு எடுத்தது அதன் பிறகு காக்கைக்கு உடம்பு சரியாயிடுச்சு இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நமக்குன்னு கடவுள் ஒரு தனித்தன்மையை கொடுத்திருக்காரு அதுக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்கு நாம யாரு நம்மள ஒப்பிட்டு பார்த்து அதுக்காக தாழ்வு மனப்பான்மையில ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும் சரி குழந்தைகளை இந்த கதையும் கருத்தும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கு சொல்லுங்க உங்களுடைய நண்பர்களும் இது போன்ற கதைகளை கேட்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்க அப்படின்னா நம்முடைய தமிழ் ஸ்டோரிஸ் பார் கிட்ஸ் அப்படிங்கிற சேனல்ல நூற்றுக்கணக்கான கதைகள் இருக்கு அதை எல்லாத்தையும் உங்களுடைய நண்பர்கள் எப்படி கேட்கறது அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் பாட் பீன் பி ஓடி பிஇஎன் அல்லது காஸ்ட் பாக்ஸ் சிஏஎஸ்டி பிஓஎக்ஸ் இந்த இரண்டு ஆப்பில் ஏதோ ஒரு ஆப்பை டவுன்லோட் செஞ்சு அதுலருந்து தமிழ் ஸ்டோரிஸ் ஃபார் கிட்ஸ் அப்படிங்கிற நம்மளுடைய சேனலை தேடி எடுத்து ஃபாலோ அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணா அவங்களாலேயும் இந்த கதைகளை கேட்க முடியும் அப்படிங்கிற தகவலை அவங்களுக்கு சொல்லுங்க நன்றி வணக்கம்